பெரியாக்கணே அலமது இல்லா எனக்கு முன்னால் பேசிய உலமாக்கல் பல விடயங்களை மிக தெளிவாக அழகாக முன்வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் அந்த பேசப்பட்ட விடயங்களில் இருந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக கண்ணியமானவர்களே தாவது அலை அவர்கள் மிக சிறப்பான பேச்சாற்றுள்ளவர்களாக ஒரு ஹதீவாக இருந்திருக்கிறார்கள் இறுதியாக வந்த முகமது முஸ்தபா சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பேச்சாற்றலையும் கொடுத்தான் அவர்கள் எழுத வாசிக்கக்கூடியவர்களாக இருக்காவிட்டாலும் தன்னுடைய சகவா தோழர்களை இந்த துறையிலும் இந்த பணியிலும் மிக அதிகமாக ஈடுபடுத்தினார்கள் சகவாக்களை எழுத்துத்துறையிலும் அவர்களை விஷயங்களை அழகான முறையில் தொகுத்து முன்வைக்கும் அந்த தைச்சை ரசூசல்லா அலிஸ்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் பொதுவாக விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு விடயம் ஒன்றுதான் இன்றைய உலகில் குறிப்பாக ஐரோப்பியர்கள் முஸ்லிம்கள் ஹதீசுடைய கலையை ஆரம்ப காலத்தில் எழுதவில்லை என்ற ஒரு குற்றத்தை முன்வைக்கிறார்கள் அப்படி என்றால் நபிசல்லா அலை அவர்களுடைய ஒரு ஹதீசை சகி முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது அதை தவறான முறையில் உம்மத்துக்கு முன்வைக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூசல்ல எதையும் எழுந்திருந்தால் அதை அழித்து என்று சொன்னார்கள் சகாபா தோழர்களில் சில உணமாக்களுடைய கணக்கெடுப்பின்படி நாற்பதுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் வகையையும் எழுதிருக்கிறார்கள் எழுதிருக்கிறார்கள் வகையையும் எழுதினார்கள் எழுதிருக்கிறார்கள் நடிசல்லாத செல்லும் ஒரு நாள் பிராணையும் ஹதிசையும் ரெண்டையும் எழுதும் பொழுதே ரெண்டும் கலந்துவிடக்கூடாது என்பதற்காக சொன்ன எத்துடுங்கள் என்று சொன்னாக்களில் பலர் அந்த சந்தர்ப்பத்தில் அதை அமல்படுத்தினார்கள் வேறு சில சந்தர்ப்பங்களில் ஹதேசை எழுதுவதற்கு நபிசல்லாலு செல்லும் உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் புது புத்திர விரிவாக வந்திருக்கிறது பொதுவாக முஸ்லீம் ஷெரீஃபில் வரக்கூடிய இந்த ஹதீஸை தவறான முறையில் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய ஹதீஸ் எழுதப்படவில்லை இமாம் புகாரிக்கு நீங்கள் முதலிடத்தை கொடுக்கின்றீர்கள் என்றால் அது சுமார் 23 மூனுக்கு பிறகுதான் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் புகாரி ஒரு ஆணுக்கு பிறகு முதலிடத்தை வகிக்கக்கூடிய இந்த கிரந்தம் நபியுடைய ஹதீஸ்கள் எப்படி ஜீசஸுடைய பைபிள் அவர்கள் உயர்த்தப்பட்டு அல்லது அவர்களுடைய குற்றம் பற்றி அவர்கள் மரணித்த ஆயிரம் வருடங்களுக்கு பிறகுதான் தொகுக்கப்பட்டது போலதான் ஹதீஷ்கரையும் இருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்தை முன்வைக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நாம் பெற்றிருக்கும் ஒரு அடிப்படையில் உள்ள உண்டுதான் எழுத்து துறை என்பது அவர்கள் அதனுடைய சாரம்சத்தை முன்வைத்தார்கள் எழுத்துச் சுறையில் ஈடுபடுவதே அது எப்படி பேச்சில் ஈடுபடுவதோ இது ஒரு முக்கியமான பிரதானமான விடயமாக இருக்கிறது இங்கு வீட்டில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் ஓதித்து வந்த காலத்திலிருந்தே அதில் ஈடுபட்டார்கள் முபாரக் அசத் அவர்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அகார் அவர்களும் இந்த துறையில் இந்த சபையில் உள்ள பல உலமாக்களும் இந்த துறையில் இருக்கிறார்கள் அலமது இல்லா அல்லாஹு உலமாக்கல் மூலமாக இன்றைய காலத்தில் இருக்கும் சலுகைகள் வசதி வாய்ப்புகளை விட மிக குறைவாக இருந்த காலத்தில் கூட உளமாக்கல் இந்த துறையில் ஈடுபட்டார்கள் நான் கண்டையில் ஸ்கூல்ல படிக்கும் காலத்தில் மதிக்கக்கூடிய சமூகத்தில் இன்றே வயதை அடைந்திருக்கக்கூடிய எப்படி அப்துல்லா ஹசர் அவர்களை சமீபத்தில் நாம் இந்த நாட்டில் அம்பது வருடமாக சேவை செய்தவர்கள் அவர்களை நாம் கௌரவித்தோம் பல வகையிலும் ஆபிஸ்களை ஆள்களை பல பல சிறப்பு உள்ளவர்களை உருவாக்குவதற்கு அவர்களுடைய ஒரு பாதை பங்களிப்பாக இருக்கிறது இதே போன்றுதான் எதிர்த்து துறையில் இந்த நாட்டில் ஒரு சாதனை படைத்த மனிதர் தான் மோலி சலாஹுதீன் ஹசரத் அவர்கள் அவர்கள் செய்த ஒரு சாதனை அவர்கள் தான் அச்சிட்ட அந்த புத்தகங்களை அதை ூஷன் என்ற அடிப்படையில் லட்சக்கணக்கான பதிப்புகளை அல்ல அவர்களுக்கு கொடுத்த இந்த திறமை மூலமாக அவர்கள் தொகுத்து முன்வைத்திருக்கிறார்கள் அன்றைய காலத்தில் இதை விடவும் வசதி வாய்ப்புகள் மிகவும் கஷ்டமாக இருந்தது இரவு நேரங்களில் வெளிச்சமில்லை எழுதுவதற்கு விளக்குகளை பத்து வைக்கிறார்கள் அதுக்கும் அவர்களிடத்தில் வசதி இல்லை இமாம் இன்று இலங்கையில் உள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு மசிதகளிலும் வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரம் ஹதீஸ்களை தான் ஹதீசுடைய கலைக்காக வேண்டி தப்சீருக்காக வேண்டி சிக்குக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தார்கள் அவர்களுடைய கணக்கிட்டால் அவர்களுடைய வாழ்ந்த நாளும் அவர்களுடைய எழுத்த நாளும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் மீதம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று குளமாக்கல் முன்வைத்திருக்கிறார்கள் திருமணம் அவர்கள் செய்வதற்கு பகரமாக புத்தகத்துடனும் நபியுடைய ஹதீஷ்களுடனும் வாழ்க்கையை அர்ப்பணித்திருமணமாகாத உலமாக்கல் அந்த தன்னை அர்ப்பணித்தவர்கள் இந்த பணிக்காக என்று அவர்கள் தன்னை ஆக்கிக் கொண்டார்கள் அந்த அடிப்படையில் சம்தில்லா அல்லாஹ் நமக்கு இன்றி ஒரு கருந்தத்தை தந்திருக்கிறான் அவர்கள் அந்த காலத்தில் சுமார் எண்ணூறு வருடங்களுக்கு முன்பு அவர்கள் எழுத ஆரம்பித்த நேரத்தில் அவர்கள் எழுதினார்கள் பல ஆயிரக்கணக்கான மக்களின் வரலாறுகளை அவர்கள் பாடமாக்கி அதில் எழுதுகிறார்கள் ஹதீஷு கலையின் ஒரு முக்கியமான அம்சம்தான் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தவர் யார் என்பது இவருடைய பரம்பரை என்ன இவருடைய தொடர்பென்ன இவருடைய வியாபாரம் என்ன இவரது உண்மை என்று பலதும் அவசியம் இல்லை எனக்கு முன்னால் பேசிய அனைத்தையுமே முன்வைத்து விட்டார்கள் அதை நான் எழுதியிருக்கிறேன் அதை படியுங்கள் என்ன எப்படி ஆரம்பிக்கப்பட்டது மோலை அப்துல் காலிக் அவர்களுடைய பங்களிப்பெண்ண அவர்கள் சிறு பிராயத்திலிருந்து இந்த பணியில் இருந்து இன்று வரைக்கும் எப்படி ஈடுபட்டிருக்கிறார்கள் எழுதிருக்கிறேன் கட்டாயம் படிக்க வேண்டும் நான் இங்கு அதை திரும்ப மீட்டுவதற்கில்லை நான் சொல்ல விரும்பும் முக்கியமான விடயம் என்றென்றால் குடும்ப பொறுத்த வகையில் ஏராளமான மாணவர்கள் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் படிக்கிறார்கள் ஆனால் வீடுகளில் ஸ்லாமிய புத்தகங்கள் என்று வாசிப்பதற்கு மிகவும் குறைவாக தான் வைக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய குடும்பங்களை வாசிக்கக்கூடிய அதற்கு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்க வேண்டும் புதிய புதிய புத்தகங்கள் நாவல்கள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட கதைகள் அதற்காக வேண்டி எத்தனை ஆயிரம் லட்சத்தையும் செலவழிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் விஷயங்கள் அதையும் குறிப்பாக யார் எழுதினார்கள் யார் எழுதினார்கள் என்ன எழுதப்பட்டிருக்கிறத நாம் வாசிக்க வேண்டும் நான் இப்படி ஒரு சின்ன தொகுப்பை எழுதுமாறு அதை ஒன்று திரட்டுமாறு சொல்லிருக்கிறேன் அது என்னவென்றால் எதை வாசிக்க வேண்டும் யார் எழுதியதை வாசிக்க வேண்டும் என்ன தலைப்பில் வாசிக்க வேண்டும் அது ஆங்கிலத்தில் இருக்கலாம் அது தமிழ் இருக்கலாம் சிங்களத்தில் இருக்கலாம் எடுத்ததெல்லாம் வாசித்து எங்களுடைய சிந்தனைகளை பாழாக்க கூடாது தை வாசிக்க வேண்டுமோ அதுதான் வாசிக்க வேண்டும் யார் எழுதிருக்கிறார் என்று பாக்க வேண்டும் சில சமகாலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை பற்றி நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அவரை பற்றி நான் சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்வதென்றால் அவர் பேசுவதில் நல்லதும் இருக்கிறதே அவர் பேசுவதில் தவறும் இருக்கிறதே இந்த தவறையும் நல்லதையும் பிரித்த உங்களுக்கு இருக்கும் அவருடைய பேச்சையும் எளிதையும் வாசிக்க முடியும் இல்லை என்றால் நீங்கள் தவிர்த்து கொள்வதுதான் சிறந்தது ார் என்று சொல்லும் பொழுது அவர் சில நல்ல காரியங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார் அவருடைய நல்லதை சிலர் மிகவும் மிகைத்து பாராட்டுகிறார்கள் அவருடைய இது ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு பொதுமகன் இதை இதை ஒரு முடிவுக்கு வருவது அவருக்கு சிரமமாக இருக்கிறது அதனால் கனிவானவர்களே எங்களுடைய இந்த சமூகம் அல்ல நமக்கு நமையவர்களுடைய இந்த உம்மத் எல்லா விடயத்திலும் பரிபூர்ணமானது அல்லாஹ் நமக்கு பார்வை தந்திருக்கிறான் பார்ப்பதன் மூலமாக படிக்கின்றோம் அல்லாஹு எழுத்தாற்றலை எழுதுகிறோம் அல்லா மரணம் சக்தியை அதை கொண்டு மரணம் செய்கிறோம் பாருங்கள் ஒன்றை மரணம் செய்கிறோம் ஒன்றை எழுதுகிறோம் இப்படி அல்லாஹு சாலா பல துறைகளையும் பல விடயங்களையும் ஒன்று திரட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்திருக்கிறார் எதிர்காலத்தில் எங்களுடைய இந்த சமூகத்தை சிறப்பான ஒரு சமூகமாக ஆக்குவதற்கு உலமாக்கலுடைய பங்களிப்பு ஆக முக்கியமானது உலமாக்கல் தன்னுடைய பணிகளில் இப்படியான பேச்சாற்றல்களை உருவாக்க வேண்டும் எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் எதை பேச வேண்டும் என்பதை கிரகித்தே யோசித்தே ஆயத்தமாக மக்கள் முன்னிலையில் பேசும் பணிவுடன் பெரும் மனிதர் என்ற எண்ணத்துடன் பேசுவதல்ல அல்லாவிடத்தில் மன்றாடி மூசா அலை சலாம் அவர்கள் அவர்கள் அவனிடத்தில் போகும்பொழுதே அல்லாஹு சாலா அவர்களுக்கு சொன்ன உபதேசம் மிகவும் மிருதுவாக அழகாக முன்வைக்குமாறு சொன்னது கொண்டுதான் மக்கள் மத்தியில் உலமாக்கல் பேச்சை முன்வைக்கும் பொழுது மிகவும் நிதானமாக முன்வைக்க வேண்டும் நாம் இந்த சமூகத்தில் உலமாக்களுடைய திறமைகளை அழகாக அவர்களுடைய திறமைகளை வெளிவருவதற்குண்டான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் அதில் ஒரு குறிப்பான ஒன்றுதான் இந்த எழுத்தாற்றல் இலங்கையை பொறுத்த வகையில் படித்தவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் எழுத்து திறமையுள்ளவர்கள் அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய துறையில் குறிப்பிட்ட விரல் எண்ணக்கூடிய விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள் இந்த துறையிலும் சமூகத்தில் உற்சாகம் கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு ஊரிலும் இங்கு சபையில் விற்றுக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு பல மத சாக்களுடன் தொடர்பு இருக்கிறது வாலிபர்களை எதிர்கால சந்ததிகளை எழுத்தாற்றல் உள்ளவர்களாக உருவாக்குவதில் நம்முடைய பணத்தை நம்முடைய சிந்தனையை அப்படிப்பட்ட திறமையானவர்களை நல்ல முறையில் அவர்களை நாம் வழக்க வேண்டும் இன்றைக்கு மீடியாவில் உள்ளவர்கள் உதாரணமாக எழுதக்கூடியவர்கள் என்னென்னெல்லாம் எழுதுகிறார்கள் கண்டதை கேட்டதெல்லாம் எழுதுகிறார்கள் இதனால் மக்கள் குழப்படுகிறார்கள் இந்த மீடியா துறையையும் உலமாக்கலினால் வலுநடத்தப்பட்டு சரியான முறையில் எழுதுவதை முறையாக நிச்சயமாக இருக்கும் பல வருடமாக பதினஞ்சு வருடமாக சுமார் இந்த மெம்பர் குத்மாக்களில் ஈடுபட்ட அப்துல் காலி ஹசரத் அவர்கள் ஒரு தன்னுடைய வேல காரணத்தினால் அவர்களாலும் எழுதிருக்க முடியும் தன்னுடைய வேலப்பழு காரணத்தினால் இன்னொரு மோதவிக்கும் ஒரு அறிமுகத்தை கொடுத்து அவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவரையும் ஒரு இப்படியான ஒரு சமையில் அறிமுகப்படுத்த அவருடைய பேரும் இங்கு எழுதப்பட்டு அவர்களை பற்றி முன்வைத்தார்கள் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த நாமும் அவரை அடுத்து வரக்கூடிய ஒன்னாம் திகதியில் இருந்து இந்த நாட்டுடைய ஒரு அமானத்துக்காக தெரிவு செய்திருக்கிறோம் அதனுடைய துவாவுக்காக நான் சொல்லிக்கொண்டு முடிக்க விரும்புகிறேன் அது என்னவென்றால் கனிமான் உளவாக்கலை அன்பு சகோதரர்களை பெரியார்களே இந்த நாட்டில் எல்லாம் நமக்கு தந்த ஒரு நியமத்தை தான் மதர் இந்த நாட்டல்லாம் தந்திருக்கூடிய நேரத்துதான் மஸ்ஜிதுகள் இந்த மஸ்ஜிதுகள்ல ஆ பா தோதி கொடுப்பது இருக்கிறதே இதுதான் எங்களுடைய அசிவம் ால் பெரும் எார்கள் இந்த சமூகத்தில் மஜித்களில் வந்து மதரசாக்களில் அமர்ந்து போதும் அந்த பழக்கத்தை சிறார்கள் பெற்றுக் கொள்ள மாட்டார்களோ அந்த சமூகம் பிற்காலத்தில் அது மது மாறி உண்டு அல்லாமா இகால் சொல்லியிருக்கிறார் முஃப்தி மஹமூது ரஹ் சொல்லியிருக்கிறார்கள் அபுல் ஹசன்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பெரும்பெரும் உலமாக்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இப்படியான விஷயங்களில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சென்ற வாரம் என்னுடைய நண்பர் முஃப்தி ஹனீஃப் அவர்கள் இங்கு வந்தார்கள் அவர்களுடன் உளமாக்கலுடன் ஒரு அமர்வு ஏற்பட்டது அவர் இங்கு வந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஹஜிக்காக போகிறார் அவர் இங்கு சமூகம் அளித்தார் அவர் ஒரு நாள் அவர் டிரான்சித் இருந்ததை இங்கு நாம் அவரை எடுத்து முயற்சி பல செய்தோம் அவர் வந்து உலகம் பல நாடுகளில் பிரயாணம் செய்தவர் குறிப்பா அவரு மிக தேர்ச்சி பெற்றவர் இன்னும் அவர் வந்து அவருடைய நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் குரானை மரணம் செய்தவர்கள் மாத்திரம்தான் அட்மிஷன் பெற முடியும் உலகக் கல்வி கற்பிக்கப்படுகிறதே உலக கல்வி கற்பிக்கப்படும் இந்த இடத்தில் அவர்கள் அவர்கள் வெறுமனே இந்த விஷயத்துக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் உலக கல்வி டாக்டராக இன்ஜினியராக லாயராக என்னென்ன துறையில் முடியுமோ அவர்கள் முன்னேறுகிறார்கள் ஆனால் அவர் இருக்க வேண்டும் என்று நிகழ்ந்தனர் அட்மிஷன் கிரேட் த்ரீ கிரேட் போர் கிரேட் இப்படிதான் உண்டாகும் இப்படியான ஒரு நுணுக்கம் உள்ளவர் பல பாகிஸ்தானில் சாதனைகள் புரிந்தவர் அவர் நான் இந்த துரையை இந்த ஒரு பகுதியில் பாகிஸ்தானிலும் உலக நாடுகளிலும் பலகீனத்தையும் குறையும் காண்கிறோம் உலமாக்கள் பலரும் உண்டு சேர்ந்து ஆலோசித்து எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம்தான் மத்தவர்கள் எங்களுடைய மச்சர்கள் நடக்கக்கூடிய இந்த மதர் சாக்கள் இது ஒழுங்காக சிறப்பாக நடக்க வேண்டும் அந்த துறையில் நாம் எல்லா மதர் ஒரே சிலபஸ் இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மஸ்ஜித்களில் தெய்வல இந்த மஸ்ஜிதிலும் மசிதிலும் கண்டியிலும் அம்பாறையிலும் அம்மன் தொட்டையிலும் இன்றைய பதினேழாம் திகதி செப்டம்பர் நாலு பதினெட்டு இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன பாடம் நடத்தப்படுமோ ஸ்கூல்கள் போல இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மஸ்ஜி ஒரே இருக்கும் அது ஒரு நாலு வருஷம் சிலபஸாக இருக்கும் இதை செம்யமா அங்கீகரித்திருக்கிறது இதுக்கு யாரும் எழுத்துத் துறையில் ஒருவர் வேணும் என்று நாம் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தோம் அலமது இல்லா எங்களுடைய சகோதரர் ரஜீல் அவர்கள் இதுக்கு முன் வந்திருக்கிறார்கள் அவர்களை இந்த ஒரு ஏற்பாடு செய்து இதை சீக்கிரமாக எளிதை தயாரித்து மதரசாவில் போய் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையையும் ஒரு அவாய்வையும் ஒரு அன்னா ஒரு ஒரு துவாரையும் உங்கள் நீங்கள் அனைவர்களும் இதற்கு பங்களிப்பு வழங்குமாறும் துவா செய்யுமாறு வேண்டிக்கொண்டு இந்த சும்மா பேருக்கு அவர்களுடைய வெளியிருக்கிறார்கள் அதை படிங்கள் வாசிங்கள் இது போன்ற என்னென்ன கிரந்தங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மிக வெளிப்பாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஹதீசுடைய தர்ஜமாக்களை வாசித்து நீங்க உங்களுடைய மனிச்சின் கருத்து கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு உருவாக்காதீங்க கட்டாயமாக நீங்களை ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் அதை படிச்சதுக்கு பிறகுதான் கொடுக்கிறார்கள் அதை புரிவதற்கு வெளிப்படையாக பதாயல்களும் சட்டமில்லாமல் எச்சரிக்கக்கூடிய விஷயங்களும் அது புரிவதில் ஏசு உள்ள ஹதீஷ்கரை புரிய முற்படும் பொழுது உளமாக்களுடைய தொடர்பை நாடிக் கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த அடிப்படையில் பொதுமகன் இந்த ஹொத்மா பேர் வகையில் அமைந்திருக்கிறது இந்த நாட்டு மக்களுக்கும் உலக தமிழ் பேசும் உலகத்துக்கும் இதை புரோஷனம் உள்ளதாக ஆக்கி எதிர்காலத்தில் அவர்களுடைய பணிகளை அல்லா கயிர்பறக்குள்ளதாக தருவார்கள்